ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகரின் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் சம்பவங்களை பற்றி வந்துள்ளேன் இன்று நீதிபதி ஜெம்பரீஷ் வாழ்வில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது வாயடைத்து போன நீதிபதி ஜெம்பரீஷ் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் வாத திறமையிலும் சரி விசாரணையிலும் சரி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 யாராவது இவரை மட்டம் தட்ட மாட்டார்களா என வக்கீல்கள் பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு நாள் சாட்சி சொல்ல வந்தவரை வக்கீல் குறுக்கு விசாரணை செய்தபோது போது சாட்சியானவர் மிக சாமர்த்தியமாக பதில் கூறி வந்தார் கேட்பவர் அனைவரும் உண்மை என்று நம்பும்படியாக தத்ரூபமான காட்சிகளை சாட்சியாக சொன்னார் அவர் சொல்வது பொய் சாட்சி என்று நீதிபதி புரிந்து சாட்சி சொன்னவரை பொய்யனாக்குவதற்காக நீதிபதி உத்தி கையாண்டார் தாம் ஒன்றை எடுத்து அட்வொகேட் கையில் இருக்கும் நேராக ஸ்டிக்கை நீட்டி போக்கிரியினை கண்டுபிடித்து கூறுங்கள் பார்ப்போம் என வக்கீலிடம் நீதிபதி கேட்டார் வக்கீல் குச்சியை பார்த்து யோசித்துக் கொண்டே இருந்தார் யார் போக்கிரி என்று சொல்லாமல் மௌனம் சாதித்து வந்தார் வக்கீலுக்கு பதிலாக குச்சியை பொய்சாட்சி சொன்னவனுக்கு நேராக நீட்டி சாட்சியே உனக்கு போக்கிரி யார் என்று தெரிகிறதா கூறுங்கள் என்று கேட்டான் நீதிபதி மயிலாடு எந்த கோடியில் இருப்பவர் போக்கிரி என்று நீங்கள் சொல்லவே இல்லை ஒரு கோடியில் நீங்களும் மறு கோடியில் நானும் இருக்கிறேன் என்று சாமர்த்தியமாக நீதிபதியும் சொன்னான் எதிரியை குற்றவாளி என்று சுத்தி காட்டும் போது ஆள் காட்டி தவிர மற்ற நான்கு விரல்களும் காட்டுபவரை நோக்கி இருப்பது போலி என்று குறிப்பிட்டாலும் சாமர்த்தியத்தில் கெட்டிக்காரர் பலரையும் மட்டம் தட்டி வந்த நீதிபதி ஜம்பரிஷையே அச்சம்பவம் வாயடிக்க வைத்துவிட்டது இச்சம்பவம் வள்ளவனுக்கும் வள்ளவன் வையகத்தில் உண்டு என்பதனை காட்டுகிறது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே